தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் அந்த வாரத்தின் முதலாளாக இந்த பிரசுத்த நாடிலும் தேவனுடைய திருச்சபையோடு சேர்ந்து இன்றும் கத்த சமூகத்தில் தேவனை தொழுதுகொள்ளவும் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் அதனால் நிறைவாகி பெற்றுக் கொள்ளும் முடியாத எனக்கும் தேவனருடைய கிருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கடந்த வாரம் முழுவதும் அடியில் கத்த நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் அதற்காக ஆண்டவருக்கு சோதரம் நமக்கு ஒரு முழுவதும் ஜபம் கடந்த வாரத்தில் வந்திருந்தது அதில் அதிகமான பலனடையும் முடியாக அதிக தெய்வ சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் முடியாக தேவன் கிருமை சிதாரி எனக்கு வந்த கிருமை தந்தபடினாலே ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாட்கள் கடற கடர பெரிதான காரியங்களை செய்து கொண்டு வருகின்றார் என்பதை உணர்ந்து நான் ஆண்டவருக்கு வாழ்த்தல் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதிகாலத்தில் உள்ள பிரசுத்தவான்கள் தேவனை கண்டார்கள் தேவனால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள் அவருடைய ஊழியங்களும் ஜீவியங்களும் அவனமாகவே இருந்தது என்று நாம் அறிகின்றோம் ஆனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழலைகள் தேசத்தில் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயங்களே இல்லை ஆனால் நமது ஆண்டவராய் தேவனை ஆராதிக்கிற புதிய சிலையமாய் ஆராதிக்கிற நமக்கு ஆண்டவராகிய தேவன் அவரிடத்தில் நெருங்கவும் அவருடைய பிரசனத்தை காணத்தக்கதாக உன்னதமான சத்தியங்களை நமக்கு தந்திருக்கிறபடியால் அவைகளை நாம் லெகுவாக அடைந்து அதாவது நமது ஆண்டவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனே அல்லது நமக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆண்டவரை நாம் அதாவது ஸ்வோத்திரிக்க ஆரம்பித்தவுடனே அவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்கிறதையும் நம்மை ஆட்கொள்கிறதையும் நம்முடைய வார்த்தையினால் நம்மோடு பேசுகிறதையும் நாம் அனுபவிக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்வோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் நேற்று சனிக்கிழமை ஆராதனையில் இந்த சாட்சி வார்த்தை சொன்னேன் நேற்று மாலையிலே நான் பகல்வழையில ஜபம் கொண்டிருக்கிற இல்லையில வெள்ளிக்கிழமை அன்று இரவில் நாங்கள் ஏழு மணி ஜபம் இந்த ஆலயத்தில் பண்ணினோம் கொஞ்சம் பேராக பண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதாவது பாடல் முடிந்து வேலவாட முடிந்து கத்தரை சோதரிக்க ஆரம்பித்தவுடனே நான் இப்படி கண்ணை விழித்து பார்த்தேன் ஒருவிதமான பரவசம் உண்டாகி கொண்டிருந்தது நான் கண்ணை விழித்து அந்த பக்கம் நான் பார்க்கும்போது அந்த பிரசல்ல உள்ளே வந்து ஒரு பெரிய ஒளியானது உருவம் போல நிற்கிறது நான் கண்டேன் அதை பார்த்த உடனே என்னுடைய அதாவது உடம்பா சிலிர்க்க ஆரம்பித்தது அதாவது அவ்வளவு மகிமை பொருந்தினதாக அது வந்து பிரவாகித்து நிற்பதை நான் கண்டேன் இப்படி நிற்கிற கண்ண மொழி சோதனைக்கு ஆரம்பித்த உடனே வந்து இங்கே ஆட்கொண்டதை ஆட்கொண்டு அவர் வல்லமையே அதாவது வல்லமையினால் ஆட்கொண்டதையும் மகிழ்ச்சியினால் நிரப்பினதையும் எனக்கு அதிகமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை நான் கடந்த வெள்ளிக்கிழமை இருந்து ஆலயத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அனுப்பினால அதாவது உபாப புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் தேவனாகி கர்த்தர் அவர்ணமாகவே நம்முடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு சிறிய ஆராதனையோ பெரிய ஆராதனையோ ஜபமோ இவைகளில் இவ்விதமான அனுபவங்களை நமக்கு தருகிறார் இன்னும் தரப்போகிறார் தேவனை தொழுது கொள்கின்ற நேரத்தில் அதாவது சிறிய ஒரு பெரிய தொழுகையோ குடும்ப அல்லது மற்ற கூட்டுச் செபவங்களோ ஆராதனையோ இவர்களை செய்யும் போதே அவர் நமக்கு சமயமாக வருகின்றார் அவைகளை நாம் காணாதபடியால் அவர் வருகிறாரா வரவில்லையா என்று நாம் அறியவில்லை அதை காணத்தக்கதான கண்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் நாம் எல்லோருமே அவைகளை நாம் காணப்போகின்றோம் அப்படிப்பட்ட கிரிகளை கருத்தொடர்ந்து நடப்பிக்கப் போகிறபடியால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஏற்கனவே கருத்து நமக்கு வாக்குகள் இருக்கின்றார் இந்த நாட்களில் காட்சிகள் தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் பிரசங்கம் இவர்களின் மூலமாக கத்துடைய நாம் கேட்கின்றோம் அப்படி அல்ல ஆராதனை நடக்கும் போதே அசிரியரியாக சபையில நான் பேசுவேன் அதற்காக சபை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று கருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இந்த காலத்தில் பேசினால் அநேகர் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அனைவருக்கு அது பாதிப்பாக இருக்கும் அந்த தகுதி உண்டாகும் போது சபை அந்த நிலை அடையும் என்பது கருத்தர் சொல்லிக் தேவனுக்கு ஐமூன்றாவதாக இன்று காலையில கடமைகளை முடித்துவிட்டு ஜெவம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆலயம் டக்கரேசமணி இருக்கிறது துணியில கூடார மாதிரி அமைந்திருக்கிறது நான் கண்டேன் காணும்போது இது என்ன என்று நான் கூர்ந்து கவனிக்கின்ற இடத்துல இந்த கொடைக்குமில்லவா அப்படி ஒன்றும் அதற்கு நிற்கிறது கீழே தரையில ஊண்டவில்லை அப்படி மேலே நிற்கிறது அது ஒரே கொடை ஒரே கொடையானது ஆலயம் முழுவதும் விரிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே ஜனங்கள் வந்து வந்து வந்து வந்து நிரம்பிக்கொண்டே இருப்பதாக காணப்பட்டது அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை சொல்கின்ற பிரகாரம் அதாவது கடைசி காலத்திலே ஒரே மந்தி ஒரே மேய்ப்புமாக ஒரே சரீரமாக தெரிந்து யாவரும் கூட்டிச் அதாவது ஒரே கொடைக்குள்ளாக எல்லோரும் வந்து சேர்வது போல எனக்கு தெரிந்தது அதற்காக நான் ஆண்டு ஒரு தேவனுக்கு மருமை உண்டாவதாக அந்த காலத்தை கருத்து கட்டளை இந்த குடைக்கோள் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பாதுகாப்பையும் தேவன் அருள்கின்றார் வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுக்கணமாக கொடை தருகின்றது போல அமிதமாக திருச்சபை கட்டிருந்த புலகத்தில் வைத்திருக்கிறார் இனி தேசத்தில் நடக்கப் போகிற நெருக்கடிகள் தீமைகள் பலவிதமான துன்பங்கள் மத்தியில் திருச்சபையே மக்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து அடைக்கலமாய் புகுந்தவர்களுக்கு பாதுகாப்பாக